வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி நூற்று எழுபத்தி மூன்றாவது மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் சாமானியனாய் பிறந்து சரித்திரமாய் ஆனவர் பிறப்பால் ஏற்ற தாழ்வை எதிர்த்து போராடியவர் பெரியார் அதை சட்டமாக்கி சமூக நீதி கண்டவர் கலைஞர் வெளிச்சம்முக உழைப்பாளி பலருக்கு அவர் தமிழ் ஆசான் முதுமை வென்றது விடை விட்டார் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாமல் திராவிட இயக்க தலைவர்களின் புது தலைவரும் தமிழகத்தின் தன்னிகரில்லாத அரசியல் தலைவரும் தமிழகத்தின் முதல்வராக ஆறு முறை பதவி வகித்தவருமான முத்தமிழ் அறிஞர் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார் கோவை திருவள்ளுவர் பேருந்து நிலையம் அருகே அனைத்து ஆட்டோ தொழிற்சங்கத்தினர் மத்திய அரசின் போக்குவரத்து சட்ட திருத்தத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வாணையத்தில் முன்னூற்று உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது சிறுமுகை கைத்தறி ஆடைகளுக்கு புவிசார் குறியீடு கிடைக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி பா ஜனதா மாநில பொதுச் செயலாளர் வானதி சீனிவாசன் அறிவித்துள்ளார் இந்தியாவில் நிறுத்தப்பட்ட தந்தி சேவைக்கு இரண்டு ஆண்டுகளாக செலவு செய்த மதுரை மாநகராட்சி மீது நடவடிக்கை எடுக்க கூறியும் மறுபடியும் தணிக்கை செய்யக்கூடிய மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர்கள் புகார் அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வைகை அணையின் நீர்மட்டம் ஐம்பத்தி எட்டு புள்ளி நாற்பது அடியாக உள்ளது வரத்து ஆயிரத்து ஐநூற்று பதினைந்து கன அடியாகவும் திறப்பு உள்ளது மஞ்சளாறு நீர்மட்டம் நாற்பத்தி ஒன்று புள்ளி தொன்னூற்று ஐந்து அடியாகவும் சோத்துப்பாறை நீர்மட்டம் எழுபத்தி மூன்று அடியாகவும் உள்ளது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலின் ஆவணி மூல திருவிழா எனப்படும் பிட்டு திருவிழா வருகின்ற ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது வேலூரில் பலப்பு வாங்கியதில் ரூபாய் பத்து லட்சம் ஊழல் அதிமுக முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது கபிஸ்தானன் வங்கியில் போலி நகைகள் அடகு வைத்து ரூபாய் ஆறு கோடி மோசடி செய்ததாக விவசாய சங்கத்தினர் புகார் எழுப்பியுள்ளனர் இந்திய செய்திகள் திருமணம் செய்ய பரோல் கேட்ட மும்பை தாதா அபு சலிமினின் மனுவை மும்பை உயர்நீதிமன்றம் நிராகரித்தது பாகிஸ்தான் மீனவர்கள் பதினான்கு பேர் பஞ்சாப் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அனைத்து காப்பகங்களையும் பனிரண்டு மணி நேர நேரத்திற்குள் சோதனையிட அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடப்பதாகவும் நானூன்றுக்கு நான்கு சம்பவங்கள் நடப்பதாக குற்ற ஆவண காப்பக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாநிலங்களவையில் அமித் ஷா எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் முழக்கமிட்டு வருகின்றனர் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற ஆதரவு அளிக்க காங்கிரஸ் தயாராக உள்ளதாக அக்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் மாநிலங்களவை துணைத் தலைவர் தேர்தல் எதிர்க்கட்சிகளின் வேட்பாளராக வந்தனா சௌகான் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் டெல்லிக்கு மாநில வழங்கும் திட்டம் என நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது கேரளாவில் ஓணம் பண்டிகையையொட்டி பாரம்பரியமாக நடத்தப்படும் நேரு கோப்பைக்கான படகு போட்டியில் இந்த ஆண்டு திருநங்கைகள் பார்வையாளர்களாக இல்லாமல் தன்னார்வலராக பங்கேற்று வரலாறு படைக்க உள்ளனர் பீகார் மாநிலம் புத்தகையாவில் இவ்வருட தொடக்கத்தில் வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டது பெங்களூரில் வங்காளேச பயங்கரவாத இயக்கத்தின் தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதி பண நீக்க நடவடிக்கை கொண்டு வந்த பின் அதிகபட்சமாக குஜராத் மாநிலத்தில்தான் கள்ள உட்நோட்டுகள் பிடிபட்டுள்ளன என்று மத்திய அரசு மக்களவையில் தெரிவித்துள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் கனடாவில் பயங்கரவாத தாக்குதல் போன்று சவுதி அரேபியாவில் வெளியிட்ட படத்தால் சர்ச்சை எழுப்பியுள்ளது கொலோக்னா விமான நிலையத்தின் அருகில் உள்ள பாலமொன்றில் இரண்டு லாரிகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகி ஏற்பட்ட தீ விபத்தில் இருவர் உயிரிழந்ததுடன் அறுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் ஈரான் மீது பொருளாதார தடை அமெரிக்கா உளவியல் போர் என ருஹானி கண்டனம் தெரிவித்துள்ளார் ஈரானுடன் வர்த்தகத்தில் ஈடுபடும் நாடுகள் எங்களுடன் வர்த்தகத்தில் ஈடுபட வேண்டாம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியா மற்றும் சீனா சுற்றுலா பயணிகள் இலங்கை வருவதற்கு விசா பெறுவதிலிருந்து விரைவில் விலக்கு அளிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தானில் தலிபான்களுக்கும் ராணுவத்திற்கும் இடையே நடந்த பயங்கர துப்பாக்கி சண்டையில் பேர் பலியானார்கள் இந்தோனேஷியாவில் இரண்டு நாட்களுக்கு முன்னர் பூகம் தாக்கிய லொங்போக் தீவுகளில் இடிபாடுகளுக்கு இடையிலிருந்து பொதுமக்கள் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் வணிகச் செய்திகள் இலங்கையில் ஆரம்ப வர்த்தக முயற்சிகளுக்கான முன்னனி மாநாடு மற்றும் புத்தாக்க திருவிழா நிகழ்வானது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் நள்ளிரவு வரை மருதானி டிரேஸ் எக்ஸ்பர்ட் சிட்டியில் இடம்பெற உள்ளதுடன் தொழில் முயற்சியான்மை கொள்கை புத்தாக்க மற்றும் ஆரம்ப வர்த்தக முயற்சிகள் சார்ந்த பல பிரபல சர்வதேச மற்றும் உள்நாட்டு நிபுணர்களின் முறைகள் இடம்பெற உள்ளன உலகின் முதலாவது தெர்மல் பேட்டரி தொழிற்சாலை ஆந்திர பிரதேச மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் முன்னணி ரீட்டை விற்பனை நிறுவனமான வால்மார்ட் இந்தியாவில் ஏற்கனவே வர்த்தகம் செய்ய துவங்கிய நிலையில் ஆன்லைன் சந்தையில் வர்த்தகம் செய்ய பிளிப்கார்ட் நிறுவனத்தை கைப்பற்றிய நிலையில் தற்போது டெக் துறையை மேம்படுத்த புதிய முடிவை எடுத்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் தன்னுடைய பேட்டிங்கை மாற்றிக்கொள்வது போல் தெரியவில்லை டெஸ்ட் போட்டிக்கு ஏற்றார்போல் அவர் பேட்டிங் செய்யவிட்டால் வெற்றி பெற முடியாது என்று முன்னாள் கேப்டன் சுனில் கவாஸ்கர் ஆவேசமாக தெரிவித்துள்ளார் கிராண்ட்ஸ்லம் போட்டிகளில் ஒன்றான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடர் நியூயார்க்கில் வருகின்ற தேதி தொடங்குகின்றது ஒரு அணிக்காக நாம் எப்படி பேட் செய்கிறோம் பந்து வீசுகிறோம் விளையாடுகிறோம் என்பதுதான் முக்கியமே தவிர வீரருக்கு வயது ஒரு தடையே இல்லை என்று மாஸ்டர் பிளாஸ்டரும் முன்னாள் கேப்டனுமான சச்சின் டெண்டுல்கர் தெரிவித்துள்ளார் இந்திய மல்யத்த வீராங்கனை மீராபாய் சாஹூ காயம் காரணமாக விலகினார் மாடன் சீனியர் பள்ளி சார்பில் பதினோராவது சர்வதேச பி டிங் செஸ் போட்டி தொடங்கியது இதில் வேலுமாள் பள்ளி வீரர் கோகுல்ராஜ் ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டம் பெற்றார் திரைச்செய்திகள் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் ஹித்தி சுரேஷ் வரலட்சுமி உள்ளிட்டோரும் நடித்து வரும் சர்கார் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பிற்காக படக்குழுவினர் தற்பொழுது அமெரிக்காவில் உள்ள லாஸ் வேகாஸ் நகருக்கு சென்றுள்ளனர் பிரபல தயாரிப்பாளர் மற்றும் விநியோகஸ்தர் தலை கலைப்புலி தானு தற்பொழுது அறுபது வயது மாநிலம் என்ற படத்தை தயாரித்துள்ளார் இந்த படத்தை ராதாமோகன் இயக்குகின்றார் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன தின பொறுத்துளி பொது அறிவு குவியல் நித்தம் உறுமுத்து சமையல் சமையல் இதுபோல் பல தரமான நிகழ்ச்சிகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்